நிச்சயமாக உண்மையை பேசுபவர் இதில் உண்மையாளர் என அல்லாவிடம் பதிவு செய்யப்படுவார் நிச்சயமாக பொய் பேசுதல் தவறுகள் செய்வதை ஏற்படுத்தும் தவறுகள் நரகத்தை பெற்றுத்தரும் ஒருவர் பொய் பேசினால் அல்லாஹுவிடம் பொய்யர் என பதிவு செய்யப்படுவார் என்று நபிசல்லு அலிஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு முஸ்லிம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஏழு